எந்தை வருக வரு என்ை வருக வரும் மந்த வருக மகனு இனி வருகம் என் கணுவனாருவருகிர On this level if she takes far away On the level of silence On this level if we der aujourd If my every student enters the prayer சிந்தை மகிழ் மறுகாம் புறவர சிந்தை மருவும் அழகாம் புறவரிழ வங்கி மருவும் அழகா அமர சீரை சிந்த சூழல் வேறோடு மடிய அருரா ரவு நதி சூரிய பரமரு சிங்கள ரவு நதி சூரிய பரமறு தந்த குமர அலையே கரை பொருதன் செந்தி நகரில் நீதே மாரி வளர் செந்தி மே வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய தனிப்பெருங் கருணையினாலே ஜானகி ஜனனம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கிறேன் இதிகாசங்கள் மூன்று ஒன்று சிவரகசியம் ஒன்று ராமாயணம் ஒன்று மகாபாரதம் சிவரகசியம் இன்னும் அச்சுப்படவில்லை ராமாயணமும் பாரதமும் பாரத நாட்டுக்கு இரண்டு கண்கள் சூரியகுலத்து வரலாறு இராமாயணம் சந்திரகுலத்து வரலாறு மகாபாரதம் இதை வடமொழியிலே பாடியவர் வால்மீகர் அதை பாடினவர் வியாச பகவான் தமிழிலே கம்ப நாட்டாழ்வார் அதி அற்புதமாக காவியம் செய்து உலகத்துக்கு உபகரித்தார் வால்மீகர் கொண்டு வைர கூழாங்கலுக்கு கம்ப நாட்டாழ்வார் அறுபத்தி நாலு பட்டை தீற்றி புளூ ஜாக்கர் வைரம்போரு ஒளிவிடச் செய்துவிட்டார் பகவான் உலகம் உய்ய அவதரித்தவர் அவர் முதல் செய்த தொண்டு யாக சம்பிரட்சர் யாகத்திலே மூன்று வகையான தன்மை உண்டு பகைவர்களை அழிப்பதற்கு செய்வது ஒரு யாகம் அது அபிசார ஹோமம் தான் உய்ய வேண்டும் தன் நலத்திற்காக செய்வது மற்றொரு யாகம் லோக சேமத்திற்காக செய்கின்ற யாகம் ஒன்று நல்ல அந்தணர்கள் ஒரு புறம் வேள்வி செய்வதனாலே லோகத்தில் உள்ள குற்றம் குறைகள் கொடுமைகள் குறையும் திங்களூரிலே அபூதி நாயனார் யாகம் செய்கிறார் கலியின் கொடுமை குறைகிறது என்று அப்பது பெருமான் பாரு அஞ்சி போய் கலி நலிய அழலோம்பும் அஞ்சிப் போய் கலி நலிய வேள்மை செய்வதாலே உலகத்தில் கதின் கொடுமை குறை என்கின்றார்ோக்சேமத்துக்காக யாகம் செய்கின்றார் அதை அறக்குறல் தடுக்கின்றார்கள் அதனை காவல் புரிந்து விஸ்வாமித்தருக்கு உதவி செய்தார் பகவான் ஸ்ரீராமச்சந்திரன் அதற்கு முந்தி அத்திவாரம் போலே தாடகை வதம் தாடகை என்பது மகாமாயை தாடகையை கொன்றார் என்று வரலாறு வரும் மகாமாயை அழித்தார் என்பது பொருள் விஸ்வாமித்திர முனிவரும் ராமச்சந்திரமூர்த்தியும் லட்சுமண சுவாமியும் அயோத்தி விட்டு புறப்பட்டார் பல மைல்கள் கடந்து இரண்டு நதிகள் சந்திக்கின்ற இடத்திலே தங்கினார் மாதையிலே நீராடி சூரியனுக்கு அர்க்கியம் கொடுத்தார் ஒரு பழமொழி காணாமல் கொடு கோணாமல் கொடு கண்டு கொடுக்காலத்திலே ஆதித்தனை காணாமலேயே அர்க்கியம் கொடுக்க வேண்டும் கோணாமல் கொடு உச்சி நேரத்திலே அறிக்கியம் கொடுக்க வேண்டும் சூரியன் போய் மலையிலே மேல் திசையில் விழுகிற போது சூரியனை பார்த்து கொண்டே அர்க்கியம் கொடுக்க வேண்டும் அது கண்டு கொடுப்பது வேத மாதாவாகிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி சூரியனுக்கு அர்க்கியம் கொடுத்து ஜபதவங்களை செய்தார்கள் காட்டிலே நல்ல நல்ல பழங்கள் அந்த காலத்திலே முனிவர்கள் காட்டிலே பழங்கள் சாப்பிடுவார்கள் இப்பவும் பழங்கள் சாப்பிட்ற நல்ல கனிவர்க்கங்களை வந்து கொடுத்தார் வேத வேதாந்தங்களையெல்லாம் உபதேசித்தார் கொழுந்து மெத்தை விட்டு ராமச்சந்திரமூர்த்தியை படுக்க வைத்தார் கிழக்கே தலையிட்டு படுத்தால் நன்மை உண்டார் கால் ஒரு கொழுந்து மெத்தை லட்சுமண படுத்தார் இஸ்வாமித்திர முனிவர் படுப்பாரா விலங்குகள் அறக்கல் நிறைந்த தலைமாற்றிலே இருந்து தன்னை மறந்து துயில் புரிகின்ற பகவானுடைய அழகிலே ஈடுபடுகின்ற ராகவா தூங்குகிற பொழுது உன் முகத்திலே கருணை வழிகின்றதே மற்றவள் தூங்கினா கருணையா வழியும் அப்பா கல்மனத்துக்காரன் நான் உன் தந்தையாரை வெறித்தினேன் என்று எப்படித்தான் மனந்துணிந்து இந்த காற்று உன்னை அனுப்பினானோ ராமச்சந்திரா மகனாக பிறந்தால் ஆயிரம் விஸ்வாமித்திரன் வந்தாலும் கானகத்துக்கு அனுப்புவேனான் அப்பா பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற பலந்தாமா இந்த காற்றிலே வந்து தூங்குகிறனே உன் கருணைதான் என்னே என்று எம்பெருமானுடைய கருணையிலே ஈடுபட்டார் பிராத காலத்திலே மூவரை எழுந்து நீராடி நீராடி சூரியனுக்கு அர்க்கியம் கொடுத்து மூவரும் புறப்பட்டார் போகிற வழியிலே உச்சி நேரம் பாலைவனம் தகிக்கின்றது புல்ூண்டில்லாமல் அந்த பாலைவனத்தை பற்றி கம்ப நாட்டாழ்வார் பாடுகிறி சற்று தாவரும் இரண்டு ஓமைகள் சொல்லுகிறார் பாலைவனத்தை பற்றி கவிச்சக்கர நல்வினை தீவினை என்ற இரண்டு வினைகளும் ஆணவம் கண்மம் மாய் என்ற மும்மலங்களும் விலகினால் தான் சற்று நிவாதம் உண்டாகும் சிவாத்வைதம் உண்டாகும் முதலிலே இருவினை மலபரிவாக அப்ப இறப்பு நீங்கும் இந்த கருத்தை அருணகிரிநாதர் சொன்னார் இருவினை மலமுமரவியொடி பிரவியரகபோகமாய் நீயும் மதமுற இரவியொடி அரபோகமாய் நியு நானுமாய் இருக்கும் வகை சுகம் அதனையருள் இடை மறிது ஏகநாயகா யோகநாயகா இமயவர் பெருமாடே இரிவினை மலமுமரம்யர்ந்த ன தமிழ் இனை மும்லமுமர இரவியொடு பிரவியரம் நாழி உப்பும் நாழி அப்பும் நாழியானவாறு போல் ஜீவனும் சிவனும் ஒன்றுபடும் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்பார் மணிவாசுகன் இரவியொடு பிரவியர ஏக போகமாய் நீகை பரம சுகம் உள்ள உருகி பாடுகிறார் அண்டவனே தேவரீரும் நானும் ஒன்று கலந்து என்ற பரம சுகம் அதனையடை மறிதில் எகநாயகம் லோகநாயகம் இமயவர் பெருமா இந்த கருத்தை கம்ப நாட்டாள் வர்த்தாவரும் இறுவினை சென்று தள்ளாரும்ை பகை அரன் உருக்கி முத்தியில் போவது செல்லுகின்ற முழு முனிவர்களுக்கு உள்ளத்திலே ஆசா பாசம் பசை இருக்க காசு வாங்கி தன் உடலை விற்கின்ற பொதுமகளிருக்கும் உள்ளத்திலே பாச பசை இருக்க பொன்வியலை போல் பசையும் அற்றது கானகன் தகிக்கின்றது குழந்தைகளாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை குருநாதா குருநாதா பசிதாகம் வெயில் பொறுத்து கொள்ள முடியுது இருவரை அழைத்து செங்கலத்தை செந்தி மேல் வைத்து பலை அதிபலை என்ற இரண்டு விஞ்ஞை உபதேசம் பண்ணால் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் பத்தாயிரம் யானை பலம் எத்தனை தாங்கி சாப்பிட்டு அத்தனை பலம் வரும் அப்போ பசிதாகம் தெரியவில்லை சுவாமி இந்த காடு இப்படி அழிந்து போனதுக்கு என்ன காரணம் என்று எம்பெருமான் கேட்டார் ராகவா பரமேஸ்வரனாகிய சிவபெருமான் இங்கே சிவயோகம் செய்து கொண்டிருந்தார் தவத்தை அழிக்க மன்மதன் வந்தான் அவன் கரும்பு வில்லு சுரும்பு நானு அரும்பு அவன்தான் எல்லார் உள்ளத்திலையும் விருப்பத்தை விளைவிக்கின்றவன் இந்துக்களுக்கு ஒரு மன்மதன் முஸ்லீமுக்கு ஒரு மன்மதன் கிறிஸ்துவருக்கு ஒரு மன்மதன் என்று கிடையாது எல்லாருக்கும் அவன் காமனாய் இருந்து வேலை செய்வன் பஞ்ச வானங்களை எரிந்தபொழுது பரமேஸ்வரன் நெற்றி கண்ணாலே இந்த காற்றையும் மன்மதனை எரித்தார் பாரணத்துரி வையன் மத நனச்சினவுனால் ஈரமற்று அங்கம் இங்குதலால் இவநிலம் ஆரணத்துறையுடாய் அங்க நாடு இதுவும் அக்காரணப்புறியுடை காமன் ஆசிரமம் பற்றவா வேரொடு பசையரே பிறவி போய் முற்றவாள் உணவினார் அறிவு போய் முடிகிச் சென்று உற்றவானவன் இருந்து யோக செய்தனில் சொற்றவான் தரம் அதோ மற்றன் வைப்பது பற்று பிறர் பொருளே வைப்பது பற்றும் அவாவும் போனாதான் பிறவி பற்றவா வேரோடு பசையர பிறவி போய் முற்ற அந்த பரமீஸ்வரன் இருந்து மாதவன் செய்த இடம் அந்த தானு ஆசிரமத்திலே மூவரும் தங்கி பரமீஸ்வரனையே தியானம் பண்ணி அடுத்த நாள் காலையிலே நித்தியாந்திர்த்தானங்களை முடித்து கொண்டு புறப்பட்டார்கள் உச்சி நேரத்தில் அதே மாதிரி ஒரு பாலைவனம் குழந்தைகளுக்கு கதைன்னா பிரியும் சுவாமியும் நேற்று ஒரு கதை சொன்னீர்களே காமதகன்கதை இந்த வனமும் புதுபுண்டில்லாமல் இருக்கிறதே சுவாமியின் சுழிப்படுக பொங்கல் மௌரியான் விழிபட வெந்ததோ வேறு தானுன்றோ சுழிபடு கங்கையான் பொங்கல் மௌரியான் விழிபட வெந்ததோ வேறு தானுன்றோ பழிபடாமன்னவன் படைத்த நாட்டில் வழிபடாம படைத்த நாட்டில் அழிவதேன் காரணம் அறிஞர் என்றார் அழிவதேன் காரணம் அறிஞர் என்றார் திருமானே மௌரியான் விழிபட வெந்ததோ வேறு தான் உண்டோ இந்த காடு அழிந்ததற்கு காரணம் நேற்று சொன்னீரிலே சேபெருமா நெச்சிக்கண்ணால் எரிந்தது அதுதானா வேற காரணம் பழிபடா மன்னவன் படைத்த நாட்டில் நூங்கு அழிவரேன் காரணம் அறிஞ கூற அறத்தின் செம்மராகிய எங்கள் தந்தையால் ஆட்சியிலே இப்படி இந்த என்ற ஒரு யன் இருந்தான் அவனுக்கு சந்ததி இல்லாமல் பிரம்மதேவரை வேண்டி நெடுங்காலம் தவஞ்சான் வாகனத்தில் வந்தார் பிரம்மா அன்னத்தின் மேலே ஏறுவார் அண்ணன் நம்ம மேலே ஏறுது ஒரு முறையா மூணு முறை உனக்கு சிறந்த மகப்பேறு கிடைக்கும் என்று பிரம்மா வரம் கொடுத்தார் அந்த வரத்தின் பயனாக சுகேத்ரி என்ற யச்சனுக்கு தாடகை என்ற பெண்மணி பிறந்தாள் தாடகை அறக்கி என்ற யட்சனி அவள் ஆயிரம் யானை பலம் சுந்தன் என்ற எச்சன் மணந்து கொண்டான் இரண்டு குழந்தைகள் பிறந்தார்கள் சுபாகு மாரீசன் அந்த சுந்தன் கர்ப்பத்தினாலே தமிழ் முனிவராகிய அகத்தினுடைய சிவபூஜைக்கு உதவுகின்ற செடிவொடிகளை அழித்து விட்டான் தழல் எழ விழித்தனர் சாம்பராகினார் அவஸ்தியர் கண் விழித்து பார்த்தார் தாடகையின் கணவனாகிய சுந்தன் சாம்பராகியவன் தாடக என்ன செய்யணும் பெருமானே என் கணவனார் தவறு செய்து விட்டால் மன்னிக்க வேண்டும் என்று தொழுது அழுது வரங்க அந்த தன்மை இல்லாதபடி ஆ ஊ என்று கதறினாள் கல்லையும் மண்ணையும் கொண்டாந்து வீசினாள் நீ பெண் பிள்ளையா அரைக்கியாக கழுவதென்று சாபம் எட்சணையாக பிறந்து அரக்கியாக மாறினவள் ஒன்று ஒன்று கண்வெட்ட மாறின கொடுமை குண எவன் எந்த கட்சியிலிருந்து வெளியே போறானோ அவன் தான் அதிகமாக வைவான் தாடகை மிக கொடிய அரக்கியாகி முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் தீங்கு செய்ய தொடங்கினாள் ஆயிரம் நற்குணங்களை ஒரு ரோபகுணம் அழிக்குமாறுபோல் இந்த மருத வனத்தை தாடகை ஒருத்தியே அழித்து விட்டாள் உழப்படும் பிணிப்புரா உலோபம் ஒன்றுமே அளப்பரும் குணங்களை அழிக்கு மாறுபோல் அரைக்கு கேடிலா வளப்பெரும் மருத வைப்பு அழித்து மாற்றி இது தாடகை வாழ்கின்ற காடு அவள் கையிக்கு எட்டு வளையல் போட்டிருப்பாளாம் மலைப்பாம்பு வளையல் கரிய மேகம் போலே இருப்பாள் சூடகர சூல கையினல் காடுரை வாழ்க்கையில் கண்ணில் காண்பரின் ஆடவரு பெண்மையை அவாவு தோழினாய் தாடகை என்பது அச்சழக்கி நாம சூடக அறவுரூழ்கையினகை வாழ்கின்ற காடு சுவாமி மேகமே இல்லையை இடிக்கிறது தாடக கணக்கிறான் அவள் பர்வதாகாரமாக வருகிறாள் நிலம் நடுங்குகிறது நெருங்க நெருங்க பகவான் பார்த்தார் பெண்ணை கொல்லக் கூடாது என்று கையில் இருக்க கோதண்ட நிலத்திலே ஊன்றிவிட்டார் சுவாமி திரு ராகவா என்னப்பா இல்லை ஊன்றிவிட்டாய் சுவாமி மகளிரை கொல்லோ நாதி மாநில கொல்லோ நாதி மாநில gilida de magali leyam yam yam pugalai dipavane pugala nalamu aindippone magalirai குருநாத மாதற்கு ஈத்தம் கவிவானு சால வணக்கம் குருநாதர்க்கு நீதியோடு ஆச்சாரம் கோதற்ற வாசகம் பொய்கு பொய் கோளுக்கு கோள் அறிவிராதார்க்கு இரட்டிப்பு அறிவுடையோர் செய்யும் ஆண்மைகளே சுவாமி பெண்களை கொல்லலாம ராகவா இவள் பெண்ணா தீரென்று உள்ளவை செய்து எம்மை கோதென்று உண்டிலையே குறை யாதென்று எண்ணுவது கொடி ஆளையும் மாதென்று எண்ணுவதோ மணிப்பூனினாய் ராகவா இவளை பெண்ணென்று எண்ணலாமான் பாவமே ஒரு வடிவமானவள் அவள் பெரிய மலையை தூக்கி எரிஞ்சாள் இளைய பெருமாள் துள்ளி கட்கத்தினாலே மலையை உடைத்து அவள் நாசியை வெற்றிவிட்டாள் அவள் திரிசூலத்தை எரிந்தாள் ராமர் சதாச்சாரம் என்பது எது ஆசாரியின் வார்த்தையை நிறைவேற்றுவது சரிதப்பு பார்க்க எனக்கு உரிமை இல்லை என்று சொல்லொக்கும் கடியவேக சுடுசரன் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வயிற குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் பட்டு அப்புறம் கழன்று கல்லா புல்லற்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்று அன்றே தாடகை விழுந்து மாண்டாள் தாடகையா மாண்டாள் ராவனுடைய வீணைக்கொடி அருந்துவி தேவர்கள் பூமழை பொழிந்தார்கள் விஸ்வாமித்தராலே ராகவனுக்கு நன்மை ஆனால் ராகவனாலே விஸ்வாமித்தருக்கு நன்மை எது அதிகம் ராமனாலே விஸ்வாமித்திர முனிவருக்கு வந்த நன்மை நூற்றுக்கு பத்து விஸ்வாமித்திராலே ராகவனுக்கு வந்த நன்மை நூற்றுக்கு நூறு ஐநூறு வகையான அத்திரங்களை உபதேசம் பண்ணார் அத்தனின் சிவபெருமானதை பெற்று ஐநூறு வகையான அத்திர தேவர்கள் வந்து ராமனை வணங்கி அடிமையாயிரு வீரராகவனுக்கு அத்திரம் வேண்டும் செல்லுகிற வழியிலே தவளை பிரசவிக்கின்றது நாகம் படமெடுத்து நிழல் கொடுக்கும் சுவாமி இந்த காற்றிலே நதிவாரும் வெளிவாரும் ஒன்றுபட்டிருக்கிறாள் இது யார் வாழ்கின்ற காடு ராகவா இதுதான் என்னுடைய சித்தாசிரமம் விஸ்வமித்திரன் விவாமித் முனிவரெல்லாம் சேர்ந்து யாக திரவ்யங்களை சேகரித்தார்கள் ராமச்சந்திரமூர்த்தி தென் திசையிலே நின்றார் இளைய பெருமாள் வடதிசையிலே நின்றார் எண்ணுதற்கு ஆக்கரிதி இரண்டு மூன்று நாள் விண்ணாவற்கு யாக்கிய முனிவன் வேள்வியை மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் கண்ணினை காக்கின்ற இமையில் காத்தனர் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் நலம் விளையும் பொருட்டி விஸ்வாமித்திர முனிவர் அந்த ஞான வேள்வியைச் செய்தார் ஆயிரம் ஆயிரம் அறக்களோடு சுபாகு மாரீசன் வந்து குடங்குடமாக உதிரமும் கூடை கூடையாக மாம்சங்களையும் சொரிந்தார்கள் பகவான் சரக்கூடம் கட்டி விலக்கி லட்சோப லட்சம் அறக்கரை கொன்று சுபாகுவை கொன்றார் மாரீசன் அடுங்கி ஒடுங்கி பாதளத்திலே புகுந்து இராவணனுக்கு தொடர்பு கொண்டார் யாகம் ஐந்து நாள் நிறைவேறியது குழந்தைகளுக்கு வேத வேதாந்தங்கள் எல்லாம் உபதேசம் செய்தார் அப்பொழுது மிதுலாபுரியிலிருந்து ஜனகர் செய்கின்ற வேள்வி சத்ர அழைப்பு விஸ்வாமித்ரமனை வருக்குவது சில பேர் சுயம்பர அழைப்புன்னு சொல்லுவார்கள் பொருந்தார் சுயம்பரமே கிடையாது வில்ல வளைச்சவனுக்கு சீதை கன்னியாசுல்கம் வில்லை ஒரு சற்றயாகம் செய்கின்றார் ஜனகர் ஜனகன் என்ற வார்த்தைக்கு அப்பான அர்த்தம் அந்த குடும்பத்தில் வந்தவர்களான் ஜனகர்னு பேர் அவருடைய நிஜமான பேர் சீரத்வஜ ஜனகர் சீரம்னா மர உரி பொடி தன்னுடைய கொடியிலே மரவுரி எழுதி கற்றினார் அதனால சீரத்வஜ ஜனகர் அவர் மனைவேறு சுனையனி அந்த யாக அழைப்பு வந்தது விஸ்வாமித் முனிவர் போனால் சீதா கல்யாணம் நடைபெறும் என்று மூவருமாக புறப்பட்டு போகிறார் போகிற வழியிலே சரவணப் பொய்கை ராகவா இதுதான் முருகப் பெருமான் திருவவதாரம் செய்தேடம் அருவம் ஊருவும் அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிளம்பு அது ஒரு மேனியாகி அது ஒரு மேனியாக கருணை குரு முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உயன் கருணை கூறு முகங்கள் ஆறு கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து உதித்தனன் உலகம் உய இந்த முருகப் பெருமானை வணங்கினால் கரீலே உள்ள கல்மஷங்கள் நீங்கும் கீ புகழைச் சொல்லுகின்றவர்களுக்கு பாவங்கள் விலகும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சத்ய ஜானமனந்தம் குகாயாம் என்று உபவதம் பேசு சர்வாண்டாதிபதின் குகே பரமபாவனே ராகவா இந்த முருகன் வணங்கத்தக்கவன் என்று கந்தனுடைய அவதாரத்தை சொல்லி கந்தனுடைய பெருமையை சொன்ன கங்கையை கடந்து விசாலை என்ற நகரத்திலே தங்கி மிதுளையை நோக்கி வருகிறார்கள் அயோத்திக்கும் மிதிலாபுரிக்கும் நானூற்றம்பது மைல் நடந்து போன பதினான்கு நாள் நடந்தார்கள் விட்டு விட்டு போகிற வழியிலே ஒரு கருங்கள் பகவான் திருவடியை தூக்கினார் அவர் கால்படல உள்ள துகள் பட்டது அழகிய பெண்யான அழகில்லாத பகுதி அணுவலமே இல்லாத சுவாமி இந்த அம்மையார் யாரு என்ன இந்த பெண் சொல்ல இந்த அம்மையார் ராகவாள் பண்டு மனம் கொண்டு Andaram Nadiya, Indiran Udiya, Jariya, Rama Gaudaman Avival, Rama ராகவா இவள் அமிர்தத்தோடு பிறந்தவள் கௌதமரை மணந்து கொண்டாள் அகதி கழித்திலே புதல்வர் பிறந்தார் இந்த அம்மையாரை அடைய வேண்டுமென்று இந்திரன் தவறான வழியிலே விரும்பினான் சேவலாக கூவினான் கௌதமர் ஸ்நானத்துக்கு போய் கௌதமர் வடிவத்திலே வந்தான் கணவன் என்று எண்ணிவிட்டு அவன் நட்சத்திரம் எல்லாம் உச்சியில் இருப்பதைக் கண்டு தரம் தரும் சாபம் அல்லால் தடுப்பரும் சாபம் வல்லும் செய்த வருதலும் வெறிவி மாயா நிரந்தரம் உலகில் நிற்கும் நெடும் பழி பூண்டா நிற்ப புறந்தரன் வெருவி பூசையாய் போகலுற்றான் தானே மேலே வந்தவன் பூனையா ஓடுகிறான் ஏன் மாதற்கு உள்ள அறிகுறி உனக்குண்டாக ஏ இனன் அவைகளெல்லாம் இயந்தன இமைப்பின் முன்னம் விரும்பியது ஆயிரம் கிடைக்கின்றனர் இந்திரனுக்கு ஆயிரம் பகப்புரிகள் எல்லையில் நாணம் எய்தி யாவர்க்கும் நகை வந்து எய்த புல்லிய பழியின் ஓடும் நெல்லியலாலை நோக்கி விலை மகளையலாதி ராமச்சந்திர சாபம் பாவம் நீங்க இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உயிர் வண்ணம் அன்றி வேறோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மை வண்ணத்து அரைக்கி போரிது மழை வண்ணத்து அண்ணலே கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் இஸ்வாமித்ர முனிவர் திருவடியின் பெருமையை நினைந்து நினைந்து உருவுகின்றார்